ஒரு கவல உணவு இரு கை வாங்கி செல்லும் நபர் ஏழை அல்ல ஏழை என்பவர் யாசகம் கேட்காமல் இருப்பவர்தான் என்று நபி அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஏழு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு நூல்களின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு மக்களை சுற்றி வந்து ஒரு கவலம் இரு கவளம் ஒரு பேரித்தம்பழம் இரண்டு பேரித்தம்பழம் ஆகியவற்றை பெற்று செல்பவர் ஏழை அல்ல எனினும் தனக்கு போதுமான செல்வத்தை பெறாது அது பற்றி பிறர் அறியப்படாத அளவுக்கு வெளிக்காட்டாமல் உள்ளவரே ஏழையாவார் அது பற்றி தெரிந்தால் மக்கள் அவருக்கு தர்மம் வழங்கியிருப்பர் அவரும் யாசகம் கேட்க மக்களிடம் நின்றுக்க மாட்டார் என நபி சொல்லுவா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள்